வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு நேபாளம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வரப்பட்டு இன்று வரையுள்ள நாடு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில் போவர் போர்கைதிகளாக இருந்தவர்கள் தென்னாப்பிரிக்காவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிலி நாட்டு படையினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட குறைந்தது இரண்டாயிரம் சுரங்க தொழிலாளர்களை படுகொலை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது குறுக்கெழுத்து புதிர் நியூயார்க் வேர்ல்டு பத்திரிகையில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அரசியல் எதிர்ப்பாளர் எமா கோ என்ற அமெரிக்க ரஷ்யாவுக்கு நாடு கடத்தப்பட்டார் ஆயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது முழுநீள இயங்கு படம் ஸ்னோவைட் அண்ட் செவன் ட்வாப்ஸ் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது தாய்லாந்துக்கும் ஜப்பானுக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜப்பான் நாட்டின் நான்கைடோ என்ற இடத்தில் நிகழ்ந்த எட்டு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக ஆயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனைத்து வகை இனத்துவ பாகுபாட்டையும் ஒழிப்பதற்கான அனைத்துலக உடன்படிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது இதயமாற்று அறுவை சிகிச்சை பெற்ற தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த லூயிஸ் நாஸ்கான்ஸ்கி என்பவர் சிகிச்சை பெற்று பதினெட்டு நாட்களுக்கு பிறகு இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு அரபு இஸ்ரேல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான ஜெனீவா மாநாடு ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ரொடிஷியாவின் தற்போதைய ஜிம்பாவே நாட்டின் விடுதலைக்கான உடன்பாடு லண்டனில் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உலகின் மிகப்பெரிய விமானம் ஆன்டனோ ஏஎன் இருநூற்றி இருபத்தி ஐந்து பறக்கவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கசகிஸ்தானில் கூடிய பதினோரு சோவியத் குடியரசுகளின் தலைவர்கள் தனி நாடுகளின் பொதுநலவாயு தனி நாடுகளின் பொதுநலவாய அமைப்பு உருவாகியவுடன் சோவியத் ஒன்றியம் கலைக்கப்படும் என அறிவித்தனர் இதன்படி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சோவியத் ஒன்றியம் கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பெத்லஹாம் நகரம் இஸ்ரேலியர்களிடமிருந்து பாலஸ்தீனர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாகிஸ்தானில் பெஷாவர் நகரில் மசூதி ஒன்றில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் குறைந்தது 50 பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சந்திரனுக்கான மனிதனை ஏற்றி சென்ற விண்கலம் அப்பல்லோ எட்டு புளோரிடாவிலிருந்து ஏவப்பட்டது புவியீர்ப்பை தாண்டி சென்ற முதலாவது விண்கலம் எதுவாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாம் ஆண்டு மான்சிங் முகலாய படைத்தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஹெர்மன் முல்லர் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேவ ராசரத்தினம் இலங்கை வழக்கறிஞர் நீதிபதி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆர் உமானநாத் தமிழக இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஊ ரா இந்திய கவிஞர் எழுத்தாளர் திறனாய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பன்ருட்டி ராமச்சந்திரன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இவி இளங்கோவன் இவரும் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கோவிந்தா ஹிந்தி திரைப்பட நடிகர் பாடகர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ரெட்டி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இமானுவேல் மேக்ரோன் பிரான்ஸ் நாட்டின் அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆண்ட்ரியா ஜெரேமியா இந்திய பின்னணி பாடகி நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமன்னா இந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கோவை ஐயாமுத்து தமிழக எழுத்தாளர் காந்தியவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சோமசுந்தரம் நடேசன் இலங்கை வழக்கறிஞர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துரை விஸ்வநாதன் ஈழத்து பதிப்பாளர் தொழிலதிபர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரதர் ஈழத்தின் மறுமலர்ச்சி எழுத்தாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கே இந்திரகுமார் ஈழத்து எழுத்தாளர் நடிகர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஈழத்து பூராடானார் ஈழத்து பன்முக தமிழறிஞர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பி ஐயங்கார் இந்திய அணு அறிவியலாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சார்வாகன் தமிழக தொழுநோய் மருத்துவர் எழுத்தாளர் மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே